அருணகிர அனுகிர ந்தூதி நித்தம் குமரா குமரா நம் குமரா குமரா மரும் வள்ளிதேவசனா காமம் ஜெய சுபிரமணியோ மயூராதி மகாக்கியம் மனோகாரிதேம் மகச்சிகேகம் மகீதேவதேவம் மகாவேதம் மகாதேவபாலம் லோகபாலம் முருகாச்சரணம் முருக முருக முருக முருக முருக முருகா முருக முருக முருகா முருகா முருக முருக முருகா முருகா முருகா முருகா முருக இந்த ஸ்கந்தர் அனுபூதி ஒரு அனுபூதி கிரந்தம் அனுபூதி கிரந்தம் அனுபவிரந்தம் கிரந்த பிர கிரந்த ஆத்மான கிரந்த சிவானந்த கிரந்த சச்சிதானந்த கிரந்தம் சச்சிதானந்த அனுபவ கிரந்த முருகானந்த அனுபவ கிரந்த அந்த ஞானஸ்கந்த சொல்றாப்புல இருக்கும் ஏன்னா அவர் வந்து அனுபூதி போயிட்டார் அப்ப அனுபூதியில இருக்கிற போது அவனா இருக்கும் ஒன் பிளஸ் ஒன் சொல்லு யோசிச்சு பாருங்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் கூட்டல் ஒன்று ஈக்குவல் டு சொல்லணும் நேற்றுக்கு பார்த்த ஒரு பாட்டில் பாசுரத்தில் மின்னே நிகர் விரும்பிய யான் என்னே விடியின் பயன் இங்கு இதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மன்னே மயிலேறிய வானவனே நிலையல்லாத வாழ்க்கை இந்த அகில உலக வாழ்க்கை நீ எப்போ ஆரம்பித்தாலும் சரி இந்த பிரம்மா பிரம்மாவனுடைய கல்பம் ஆரம்பித்திலேருந்து இந்த கல்பம் முடிய போகிறது இந்த இது ஏழாவது மனத்தில் இருக்கும் இன்னும் இருக்குது இன்னும் ஏழு மனத்தில் இருக்குது முடியிற போதும் இருக்கக்கூடிய நிலையம் நிலையில்லாத வாழ்க்கை தான் என்ன ஆனாலும் சரி எந்த யுகமாக இருந்தாலும் எல்லா விஷயம் இது வந்து பிரகிருத்தி சம்பந்தமான விஷயம் அவ்வளோதான் நிலையான விஷயம் பிரம்மம் உண்டு அதனால நான் வந்து நிலையில்லாத வாழ்க்கையை நான் வந்து மாட்டீண்டும் இதில் ஒரு சாக்கடையில் கிடக்கிற மாதிரி இருக்கக்கூடிய என்னுடைய அஜானத்தை நீக்கி அனுபூதி ஞானத்தை கொடுப்பாயான்னு சொல்கிறார் அடுத்த பாட்டிலையும் பாசுரத்துலேயும் அந்த அனுபூதி ஞானம் இருக்கு அதுதான் இங்கே பார்க்கலாம் ஆனா அமுதே அயில்வேலரசே ஞானா கரணே நவிலத்தொகுமு யானாகி என்னை விழுங்கி வரும் தானாய நிலை என்றது தற்பரமே ஒச வசத்தியர் வசத்தியஸ்ட் வசத்திய அப்படியும் இந்த இதில் கடைசி ரெண்டு லைன் வசத்தி முதல் விஷயம் வந்து மூணு சம்போதனம் என்னால் முடியுமா அப்படிங்கிறது ஒரே ஒரு விஷயம்தான் சமாதி நிலையை சொல்வதற்கும் அதாவது ஆனந்த அனுபூத்தி நிலையை மிகவும் கடினம் அனுபூத்தி நிலையை அடைவதற்கும் பண்ணலாம் அனுபூத்தி நிலையை அடைந்தவர் அதை வந்து சொல்வது கடினம் ஆனா அமுதே அயில்வேலரசே ஞானாகரணே நவில தொகுமோ தொகுமோ யானாகி என்னை விழுங்கி வரும் தானாய் நெல் என்றதும் தற்பரணே ஆனா முதே அயில்வேலரசே ஞானாகரணே நவில தொகுமோ யானாகிய யானாகி என்னை விழுங்கி வரும் தானாய் நெல் என்றதும் தற்பரம் சக்கரை திரிக்கிறது அதை சொல்ல முடியுமா அப்புறம் பால் பாயசம் குருவாயிரப்பனுடைய அந்த இந்த பாயசம் அதாவது பால் பாயசம்னு சொல்லுவார்கள் அந்த இதில் அது வந்து பிரசாதம் அந்த ஒருத்தர் சாப்பிட்டார் அப்படி திரிக்கிறதையும் அந்த திரிக்கிற சொல்ல முடியுமா இதை அப்படி இரு சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லுவார் நீங்கள் சாப்பிட்டு பாருங்க அதே மாதிரி தான் அவரவர்கள் அந்த ஒவ்வொரு ஜீவனும் இந்த உலகத்தில் என்னதான் வேண்டியவர்களாக இருந்தாலும் அப்பா அம்மா குழந்தைகளாக இருந்தாலும் இல்லை கணவன் மணியாக இருந்தோம் எல்லாம் எல்லா ஜீவன்களும் அவர்கள் வழி தனி என் வழி தனின்னா சந்தேகமே இல்லாமல் அவரவர்கள் வழி தனியே அதனால் உள்ள வரதும் இந்த உலகத்தில் வரதும் தனி வழி தான் தனியாக போகிறதும் ஞான அனுபவத்தை அடைவதும் தனி தான் நரகத்தில் போகிறதும் சொர்க்கத்து போகிறதும் தனி முருகனுடைய சன்னிதானத்தை போகிறதும் தனி முருகனுடன் கலப் கலக்கக்கூடிய அந்த அனுபவம் தனி தான் அருணகிரநாதருக்கு வந்து எவ்வளோ தான் கூட இருந்தாலும் யார் இல்லையாவது தனியாக எடுத்துகிட்டாரு அந்த மாதிரி நீ என்னதான் சொன்னாலும் வந்து அனுபவம் தனி அது மாதிரி நம்ம அடைவதற்கு நம்ம இதை வந்து சமாதி நிலையை அவர் அடைந்த நிலையை சொல்வதற்கும் அது சொல்ல முடியாது அதுதான் அனுபவத்தின் நிலையை அடைவதற்கும் இதை வந்து பேசுகிறோம் ஞானாக்கரன் அவன் இதில் ஒன் பிளஸ் ஒன் இதே விஷயத்தை முன்னால பார்த்தோம் பன்னெண்டாவது பதிமூணாவது பாட்டில் பன்னெண்டு பதிமூணு பாட்டுல அவ்வளவு ஒரு வசத்தியான இந்த தாத்பரியம் இதனுடைய அந்த விஷயம் வந்து அதுல தெரியுது பன்னெண்டு பதிமூணுல அதெல்லாம் கொஞ்சம் கூடவே சொன்னது அதாவது உலகப்பற்று விட்டதையும் அவன் அருளால் அவனை அடைவது எப்படி செம்மான்களை திருடும் திருடும் சும்மா பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அருந்திலே அம்மா அம்மான ஆச்சரியமா சொல்வது பொருள் ஒன்றும் அறிந்திலே இதை வந்து இதுதான் சொன்னது ஒன்றும் தெரியல முருகனை தவிர வேற ஒன்றும் உணர்வு ஆனந்தபூர்வ உணர்வை தவிர வேற ஒன்றும் கிடையாது சொல்லவே முடியாது அதேதான் அந்த விவரணம் தான் அந்த பரமாத்மா லக்ஷ்மி விவரணம் தான் உருவன்று அருவன்று உளதன்று இளதன்று இருளன்று ஒளியன்று என நின்றதுவே அதுதான் பிரம்மம் அப்படின்ின்றது ஆங்கு முக முருகன் உதித்தனன் அப்படின்னு சொல்ல அதேதான் அப்போ அருள் கொண்டு அவனன்று முருகன் தனிவேல் முனிதம் குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமும் சொன்னார் அது அப்படியும் அந்த நிலை யானாகி யானாகி என்னை விழுங்கி வரும் தானாகி நிலைகின்றது தற்பரமே இந்த கடைசி ரெண்டு லைன்ல இருக்கேன் நாலு லைன்ல கடைசி யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது இதுதான் ஒரு சத்தியான விஷயம் குறைவில்லாத குன்று குறைவு மாறாத அப்படிப்பட்ட அந்த தத்போதம் அது சொல்றாரு அவர் தான் இது வந்து அனுபூத்தி அடைவதற்கு நம்ம பிரார்த்தனை பண்ணலாம் அனுபவத்தி நிலைய வெளியில எப்படி சொல்ல முடியும் அவரை அவர் அனுபவிச்சிடணும் நானா வந்து இதுல மாட்டிங்க உலக வாழ்க்கைங்கிற சாக்கடையில மாட்டிட்டுங்க அதுக்குதான் போன பாசுரத்து காமிச்சார் எனக்கு நீ அனுகிரகம் பண்ணக்கூடாதா காப்பாற்றுன்னு சொன்னார் இப்ப இதுல இது மாணிக்கவாதர் சொல்ற விஷயம் என்னன்னா தந்தது தன் உன் தன்னை கொண்டது என் தன்னை யார் கலோ சதுரர் சங்கரா அந்தம் ஒன்றில்ல ஆனந்தம் பெற்றேன் யாதினை பெற்றதொன்று என்பார் இது சொல்லுவார் ரொம்ப இந்த பிடிச்ச பா பாசுரம் என் வந்து சிவபெருமானை வந்து நாலு விதமாக சொல்லிட்டு இருக்கிறதுல மாணிக்கவாதாரம் மெயினாக அதில் வந்து ரெண்டாவது பா ஸ்லாட்டில் சொல்கிறதுண்டு விடாமல் சொல்லிட்டு இருக்கோம் சிவபெருமானை பார்த்து சொல்கிறார் மாணிக்கவாதம் நீ வந்து ஒன்றை எனக்கு கொடுத்துட்டேன் கெடுத்துட்டதோ நான் வந்து உனக்கு என்னை கொடுத்துட்டேன் ஆனால் நீயோ ஒன்றை எனக்கு கொடுத்துட்டேன் இந்த பண்ட மாற்றத்தில் யார் பா சாமர்த்தியம் இன்னைக்கு அவர் வந்து பாண்டி நாட்டை சேர்ந்தவர் அவர் தஞ்சாவூர் நாட்டை சேர்ந்தவர் இல்லை தஞ்சாவூர் தேசத்தை சேர்ந்தவர் தஞ்சாவூர் தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த நடராஜன்ட்டு பேசுகிறார் அவர் அப்போ நடராஜன் அம்மாஞ்சி ஆனந்த நடராஜன் அம்மாஞ்சி கொடுத்துட்டார் அவர் தன்னை கொடுத்தது யாருன்னு இந்த பண்ட மாற்றத்தில் எனக்கோ எல்லையெல்லாம் ஆனந்தம் கிடைச்சிது உனக்கு கிடைச்சது ஒன்றும் இல்லை வேஸ்ட்டு அப்படின்னு யார் இதில் யார் இதில் வந்து சாமர்த்தியம் ஆனந்தம் பெற்றே நமுதா அப்படிங்கிற அது தான் இங்கே காமிக்கிறது யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை என்றது தற்பரமே சொல்லப்பட்டதே எப்பொழுதுமே பரமாத்மா பிரம்மன் தான் தற்சப்தத்தால் சொல்லப்படுவேன் அது பரவம் அதுதான் அதான் நம்பர் ஒன் அதுதான் எப்பவும் கடைசி அதான் பரஜானம் சமாச்சாரம் அப்படிப்பட்ட அந்த இதால் அந்த ஞானம் அடைந்ததுனால நான் வந்து அப்படி ஞானம் அவருக்கு அவருக்கு ஆகிடுத்து யாருக்கேன் அருணகிரிநாதுக்கு அப்போது அவருக்கு நான் வந்து பிச்சி ஆனேன்னு சொல்லுவார் பைத்தியமாகிட்டேன் ஆமாம் இங்கே சுவாமிகிட்ட அவங்க வந்து நம்ம வந்து அவ்வளோ தான் முடிஞ்சு போயிடுச்சு அதுக்கப்புறம் நமக்கு அனுபூதி வருது வரல என்ன நடக்குது எல்லாம் அவருடைய கிருப்பா அவர் சங்கல்பமும் நடட்டும் அவன் வந்து பிச்சி அவர் பைத்தியமாகிட்டோம் அவ்வளோதான் வேறு கிடையாது அவ்வளோதான் நீ என்ன வந்து ஒசத்தியான வேறு எந்த சஃபரியாக இருந்தாலும் அவர் முக்கியம் அப்படி ஆகிட்டான் அப்படியும் அந்த அனுபவத்தை சொல்ல முடியுமா இதே இது வந்து நம்மாழ்வார் சொல்ல நம்மாழ்வாருக்கு வந்து ரொம்ப வசத்தியாக அந்த மகாவிஷ்ணு அனுபவத்திலேயே அப்படியே இருக்கார் அவர் அப்போ தானே ஆகி நிறைந்து எல்லா உலக்கும் உலகம் உயிர் இருந்தானாயை தானேயான் ஏன் பானாகி தன்னை தானே துதித்தெனக்கு தேனே பாலே கண்ணலே அமுதே திருமாலிரும் சோலை கோனையாகி நின்று ஒழிந்தான் என்னை முற்றும் உயிருண்டு இப்படி நம்மாழ்வார் சொல்றார் அப்படின்னா அந்த த தற்போதம் அதாவது ஆனந்த ஆத்மா போதம் இருக்கேன் அது வந்து சொல்வதற்கும் அரிது அப்படி சொன்னோம் கெடாதவன் அதாவது ஆனா அமுது அதாவது அள்ள அள்ள எடுக்க எடுக்க குறையாத அமுது கெ அப்படிப்பட்டது அது குறைவில்லா அமுது ஆறாவது முதன் இந்த சரங்கராஜ சுவாமி பெருமாள் வந்து கொஞ்சம் எழுந்த மாதிரி இருக்கக்கூடிய பெருமாள் கும்பகோணத்தில் இருக்கார் சரங்கராஜ பெருமாள் தெரிஞ்சுக்கலாம் இவர் ஆறாவது முதன் சொல்றார் அபரிமையாப்தம் சுவாமின்னு சொல்லுவார் அபரிமையாப்த சுவாமி அப்படி சொல்லுவார் அது மாதிரி இவர் வந்து கெடாதவன் அந்த அமுது குறையாதவன் கெடாதவன் ஆனான சுவாமி கடவுள் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் கெடாத குறையாத குறைவில்லாத அமிர்தம் அப்படி இருக்காரு இதே விஷயம் நம்ம ரெண்டாவது பாட்டில் பார்த்தோம் உல்லாச அடுத்தது மூணாவது பாட்டில் இது பதிமூணாவது பாட்டில் செம்மான் மகளிர் அடுத்தது இந்த ஆனாமுதி இந்த மூணுமே உயர்ந்த பாட்டுகளாக இருக்கும் ரசங்கள் அதாவது உயர்ந்த கருத்துக்களும் ரசங்களும் இருக்கு அந்த ரெண்டாவது பாட்டில் தான் வந்தது உல்லாச நிராகுல யோக இதை சல்லாபம் வினோதனம் நீயலையோ எல்லாம் அற எல்லாம் அற என்னை இழந்த நிலம் சொல்லாய் முருகா சுரபூபதியும் அதுதான் அடுத்ததையும் பதிமூணால் சொன்னது செம்மான் மகளையும் அதில் சொன்னதில் சும்மாயிரு சொல்லற அம்மா பொருள் ஒன்றும் அருதல விஷயம் பிரம்மத்தை தவிர தெரியல இங்கே அதே மாதிரி ஆனாமுதையும் சொன்னதில் தானாயின் என்னை யானாகி என்னை விழுங்கி வரும் தானாயில் தற்பரமே அப்போ இந்த மூணு அப்படிப்பட்ட ஒரு விரந்த விஷயங்களை அடக்கி இருக்கக்கூடியது ஆனாமுதை அழிவில்லாத குறைவில்லாத பெருமானன் அயல் வேலரசின அயல் தான் கூர்மையான பொருந்திய வேலை கையில் கொண்டவன் ஞானாக்குற ஞானத்திற்கு ஒரேவிடமானவன் ஞானமே சுரூபமாக இருப்பான் ஞான பண்டிதன் ஞானமே ரூபமாகக்கூடிய இந்த ஒரு மகாவாக்கியம் இருக்கு ஞானமே இறைவன் அதுதான் சொல்கிறது அதாவது சொல்லக்கூடாது அது வந்து இறைவனுடைய ஒரு அடையாளம் என்னன்னா பிரம்மத்தினுடைய அடையாளம் என்ன ஞான ரூபமாக இருப்பதே அவனுடைய அடையாளம் ஆனந்த ரூபமாக இருப்பதே அடையாளம் சத் ரூபமாக இருப்பதே அவனுடைய அடையாளம் சத்தியமான இருப்பதே அடையாளம் அதுதான் இங்கே சத்து சீற்று ஆனந்தமாக இருக்கக்கூடியவன் அதுதான் அதை காமிக்கிறேன் உங்களுக்கு என்ன வேணும் அழிவில்லாத ஆனந்தமும் ஆனந்தம் அழிவில்லாத ஞானம் அதாவது குன்றார குறையாத மாறாத தெளிவாக இருக்கக்கூடிய அந்த ஞானம் வேணும் அதாவது கெடார குறைவில்ல ஆனந்தம் அதே மாதிரி ஆனந்தம் அப்போது எல்லார் ஹிருதயத்திலையும் இன்பம்தான் வேணும் ஆண்டவன் வந்து அனுகிரக ரூபமாக இன்பத்தினுடைய ஒரு ட்ரெஷராக இருக்காங்க யானாகி என்னை விளங்கி வரும் தானாகி நிலையில் இருந்தது தற்புறம் சொல்ல முடியுமானா அதை வந்து தன்னை மறக்கணும் இங்கே அகங்காரம் நமக்கு அரம் அதுதான் முக்கியம் அந்த அகங்காரம் தேகாத்மபுதி தேகாத்மபதின்னு பாகவத்தில் சொல்ல சொல்லுவோம் இப்போ அந்த அபிமானம் அகங்காரம் மமக்காரம் இது அத்தனையுமே போகணும் அபிமானம் போகணும் சுத்தமா இருக்கக்கூடாது அவருடைய உணர்வு வரைக்கும் அஸ்தி வரைக்கும் கூடாது சரீரத்துல வாக்குற மனசில் எழுதியிருக்கக்கூடாது அனுகிரகம் மின்சாரம் அப்போ தான் வந்து பாயும் இல்லை ஏன்னா பாயாது அப்படின்னா இது நிறைய இதாக இருக்குன்னு அர்த்தம் என் நல்ல ஸ்ட்ராங்காக எரத்துல போட்டுருக்குன்னு அர்த்தம் கரண்ட் வந்து நல்ல ஸ்ட்ராங் இரத்து வரணும் வச்சுங்க சாக்கடிக்காது ஒன்றாக அவ்வளோ அந்த எத்தில் ஓடிப்படும் ஆனால் அனுகிரக மின்சாரம் வரணும்னா அப்போ வந்து இந்த அகங்காரம்காரம் போகணும் அனுகிரநாதர் வந்து அனுபவம் மிக்கவர் அதாவது முருகனை அனுபவித்தவர் அதனால் அவர் வந்து நவீலத்தகமோ அப்படின்னு சொல்கிறார்னா கரெக்டு அவர் அனுபவித்திருக்கார் அப்போ இதிலேருந்து என்ன தெரியாதுன்னா அவர் அந்த பிரம்மானந்த அனுபவத்தை அடைந்து விட்டார் அதை உணர்ந்தார் அவருக்கு காமிச்சிருக்கார் அப்படின்னு ஒருத்தம் யாரால முருகனுடைய கிருப்பையால் அதான் சொல்றார் கொண்டு மேலே கொண்டு வச்சிடறான்னு சொன்ன இல்லையா அதேதான் அட்டாங்க யோகமும் ஆதாரமாறும் அவல அவத்தைய ஐந்தும் விட்டேறி போன வெளித்தனி இல்லை வெளித்தனிலே வியப்பொன்று கண்டேன் வட்டாகி செம்மதி பாலூரர் உண்டு மகிழ்ந்திரக்கம் எட்டாத பேரின்பும் என்னை விழுங்கி இருக்கின்றதை பாருங்க அதாவது தானாய நிலை நின்றது தற்பரமே யானாகி என்னை விழுங்கி என்ன இல்லையா அதே தான் இங்கே சொல்கிறார் எட்டாத பேரின்பம் என்னை விழுங்கி இருக்கின்றதேன்னு பட்டினத்தார் சொல்கிறார் அப்போ பட்டினத்தாரும் அருணகிருநாதரும் ஒரே மாதிரி அந்த அனுபவத்தை அதாவது ஆத்மானந்த அனுபவத்தை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள் முருகன் சொல்கிறது ஒரு உருவமான தோற்றம் அருவமாக இருக்கிறது அந்த பிரம்மம் அப்போ பட்டினத்தாரும் நிஷ்கல பிரம்மமா இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை பார்த்திருக்கார்கள் அனுபவித்திருக்கிறார்கள் அவ நிர்குணமான ஆனந்த ரூபமான பிரம்மத்தினுடைய லட்சணத்தில் இருக்கிறதையும் அவர்கள் அனுபவித்திருக்கலாம் அதனால்தான் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி அந்த ஆத்மானந்த அனுபவத்தை வெளியில சொல்ல முடியாது வெளியில் சொல்ல முடியாத அது வந்து இப்போ சொன்னது திருப்பு எப்படி இருக்குன்னு கசப்பு எப்படி இருக்குன்னு அவர்கள் அனுபவித்தார் தெரியும் இதனால் யானாகி என்னை விழுங்கி யான்கிற என்னை விட்டாரா யான்கிறதான் அகங்காரமும் காரணம் அகப்பற்று புறப்பற்று எல்லாத்தையும் உடணும் அகப்பற்று புறப்பற்று ரெண்டையும் உடணும் இப்போ பரமேஸ்வருடைய திருவழை முற முறக்க முடியாது திரௌபதியும் அவளுடைய தன்னை நிலை மறந்தாள் பகவான் நினைத்து கையை தூக்கி விட்டாள் அப்போ மறந்த பிறகுதான் பகவானுடைய அருள் சொரிந்ததையும் காப்பாற்றப்பட்டாள் எல்லா பாரத்தையும் அந்த பகவானுடைய அனுகிரகத்து மேலே ஜீவ ஜீவோதம் ஜீவபோதம் போனால் அப்போ சிவபோதம் வரும் அப்போ யானாகி என்னை விழுங்கி வெறும் தானாய் நேர்ந்தது தற்பரம் என்ன தத் சப்தத்தால் இருக்குன்னு சொன்ன மாதிரி அது வந்து பெரிய பிரம்மத்தை மட்டும் குறிக்கூடாது பரங்கிறது இதுதான் பெரிய வஸ்து அதனால் தனக்கு மேலே இருக்கக்கூடிய வஸ்து அதுக்கு மேலே ஒரு வஸ்து இல்லாத தனக்குன்னு மேலே இல்லாத ஒரு வஸ்து தற்பரம் அப்படிப்பட்டது பிரம்மம் வேறு ஒன்று அப்போது வெறும் தானாய் நிலை நின்றது தன்னைத்தானே தலைவனாக கொண்டவன் முருகன் முழுவதும் தானாக நின்ற தன்மை அதை வார்த்தையால் சொல்ல முடியுமோ எந்த என்ன வார்த்தைகளால் ஒன்றும் முடியாது ஏதாவது ஒன்றுமே தெரியாதவனுக்கு மறுபடியும் வார்த்தையால் ஒன்றுமே சொல்ல முடியாது அப்படி பார்க்கலாம் அதாவது ஒன் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு ஒன்றுன்னா அருணகிரிநாதர் ஒன்று முருகன் சுப்பிரமணிய சுவாமி ஒன்று அப்போது அருணகிரினாதர ப்ளஸ் சுப்பிரமணிய சுவாமி ஒன் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு ஒன்று முருகன் சுப்பிரமணிய சுவாமி அவ்வளோதான் அப்போ அந்த உணர்வு மட்டும் இருந்தது அது எப்படி அவருடைய ரூபமான ஆனந்த ரூபமோ அல்லது அருவமாக இருக்கக்கூடிய சுரூப லட்சணத்துலேயோ அதில் அந்த ஜீவபோதம் போய் சிவபோதமாக அப்படி கலந்தாய்ச்சி நடத்தும் அப்போ இதுதான் காண்பிக்கிறார் அந்த தத்த்பரமான அதாவது வேறும் ஒன்று இல்லாத தானே ஆகியும் யானாகி என்னை விழுங்கினா நான் சொல்லப்பட்ட ஆணவ மு முனைப்பில் இருக்கு அதில் இருக்கக்கூடிய உயிரான அதாவது ஜீவன் ஜீவன் அதான் பிரகிருத்தியை சம்பந்தத்தால் இதை உப்பாதி செய்கிறமாக இருக்குன்னு இதெல்லாம் வேடாந்த வார்த்தை விஷய வார்த்தைகள் அதாவது ப பிஎம்ஐ காம்ப்ளெக்ஸ் சொல்லுவார் பாடி மைண்டு இன்டெலெக்ட் காம்ப்ளெக்ஸ் அகங்கார மமக்காரத்தோடு அந்த பிரகிருத்தியால் கட்டி போட்டிருக்கு அதை மறந்து அதை அவனால் தான் முடியும் அதை பிரம்மத்தால் தான் அந்த பிரகிருத்தியை கண்டித்து முடிக்க முடியும் இதுதான் இதில் பாகுதத்துலேயும் இந்த இதில் சுத்திக்கியத்துலையும் ஜெகி ஜெய ஜெய ஜக்கி அஜாம் அஜாம் ஜெகின்னு இந்த சொல்லப்பட்ட அந்த பிரகிருத்தின்னு சொல்லப்பட்ட அந்த மாயையினுடைய அந்த பிரபாவம் நம்மை விட்டு விலகினால்தான் அவனுடைய கருணையால் அகம்னு சொல்லப்பட்ட அப்படியே அவனால் விழுங்கப்பட்டு தற்சப்தத்தால் சொல்லப்பட்ட தானாக இருக்கக்கூடிய அது பரம் அதை தாண்டி வேறு ஒரு வஸ்து இல்லை அதாக அந்த அனுபவத்தில் இருக்கும் அது வந்து சொல்ல முடியாது அவரவர்கள் வார்த்தை அழைக்க இதெல்லாம் எல்லாத்தையும் தாண்டிய விஷயம் வெறும் அனுபவத்தில் மாற்றம் உணர மாற்ற முடியும் உணர்வால் மட்டும் முடியும் அது அவருடைய கிருப்பையால் அல்லது பிரம்மஜானியான எங்கள் சுவாமி ஞானானந்த கிருப்பையால் நடக்கும் நடக்கும் அதனால அதை சொல்ல முடியுமா முடியாது அதனால் ரொம்ப கஷ்டம் அப்போ எந்த ஒரு குறைவு குன்றார குறைவில்லாத அமுதம் மாதிரி இருக்கக்கூடிய பிரபோ கூறிய வேல் வச்சிருக்கக்கூடிய ஞான பண்டிதான் ஞானத்துக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடிய அகம்னு சொல்லப்பட்ட ஆணவ முனைப்பில் அப்படியே அழுந்திருக்கக்கூடிய ஜீவனான சைத்தன்யமான என்னுடைய ஜீவ போரத்தை போக்கி சிவபோரத்தில் அடக்கின் வேறு ஒன்று இல்லாமல் நீ யா இருந்தேன் வெறும் அந்த ஞான ஸ்கந்தமாகவே இருந்தது அந்த அனுபவத்தை இது இப்படிப்பட்டது என்ன தன்மை இது சொல்ல முடியாது அது வளர்க்க முடியாது அப்படி மாயா பிரகிருத்தி சம்பந்தத்தை அவனால் முடித்தாதான் முடியும் அதான் அஜாம் ஜெயின்னு சொல்லுவார்கள் அதனால மாயா நிராசம் மாயா நிராசன்தான் இந்த பலன் அடைவதற்குண்டான ஒரு காரணம் அந்த மாயா நிராசம் பிரம்மத்தால் தான் முடியும் அதுதான் ஞானஸ்கணம் அப்படி முடியும் அதனால இந்த ஆனான கெடுதல் இந்த வஸ்துவில ஆனார ஞான புத்தியை கொடுத்ததும் எப்படியும் திருப்புகளில் வருது அதுதான் அயல் வேல கொண்டவனே இது சித்து ஞானாகரன் உணர்வு பூர்வமான ஞானத்தை கொடுக்கக்கூடிய அது ஆனம் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய அஜானம் தந்தால் துன்பத்தை கொடுக்கும் ஞானம் ஆனந்தத்தை கொடுக்குதுதான் ஆனந்தம் அறிவை அறிபவர் அறியும் இன்பம் தன்னை திருப்புக்கள் தான் வருது அறிவை அறிபவர் அறியும் தன்னை அதாவது அறிபவர் ஜீவன் அடியன் அருணகிரிநாதர் அறியும் அவர் வந்து உணர்னார் ஏன்னா உணரவில்லை அறிவை அது ஞான ரூபமாக இருக்கக்கூடிய பிரம்மம் அந்த ஆனந்தத்தை அதுதான் திருப்பகையில் வருது அதனால் அமுதே வேலரசே ஞானாகரனு இப்படி மூணு வார்த்தைகளால் அந்த சுப்பிரமணிய சுவாமியினுடைய சத்து சித்து ஆனந்தம் அப்படிப்பட்ட பிரம்ம லட்சணத்தை இங்கே காமிக்கிறது ஆத்மலட்சணத்தை காமிக்கிறது யான்கிறது ஆணவ மலம் தன்மை என்னை விழுங்கி என்பது ஜீவபுரத்தை விழுங்கி சிவபுரத்துக்குள்ளே சுத்தமாக அடைபடுத்து அந்த நிலையத்துடன் அஷ்டாங்க யோகமும் ஆதாரமாறும் அவற்றை ஐந்தும் விட்டேறி போன விளிதனில் வியப்பு ஒன்று கண்டேன் மட்டாகி செம்மதிப்பால் ஊரல் உண்டு மகிழ்ந்திருக்க எட்டார பேரன்பும் என்னை விழுங்கி இருக்கின்றதேன் இதுதான் சொல்றார் ஐதத்தான் என்னாம் அற எல்லா மரம் என்னை இழந்த நலமே அதுதான் சொல்றாரு இப்போ வெறுந்தானா நிலை நின்றது தற்பான் போன இடத்துல எல்லாம் தானா இருக்காரு ஸ்கந்தன் தான் இருக்காரு அருணகிர போயாச்சும் அங்கே இருக்கிறது ஞானஸ்கந்தன் மட்டும் இருக்காரு அதுதான் தற்பரம்னு சொல்றது இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சாந்தோக்கி போன இடத்துல வருது அசி வரும் அப்போ ஆச்சாரியர் சிஷியனுக்கு உபதேசம் பண்ணக்கூடியது அந்த இது மகா இது அப்போ ஜீவன் வேறு சிவன் வேறு இல்லாம எல்லாம் போய் சிவமாக இரு மட்டும் இருக்குது அனுபவத்தில் சிவம் மட்டும் இருக்கிறது அனுபவத்தில் அருணகிரணும் ஞானஸ்கந்தனும் இல்லாம ஒரு ஞானஸ்கந்தானுபவம் மட்டும் இருக்கு ஞானஸ்கந்தம் ஞானானந்தம் ஞானஸ்கந்தம் அதுவே அனுபவம் ஞானஸ்கன் ரூபத்தை இருக்கலாம் வச்சுக்கலாம் ஞான ஞானஸ்கந்தம் இந்த அனுபவத்தில் சிவானுபவத்தில் இருக்கு அப்படி இந்த சிவன் வந்து சிவத்தோட அத்வைதமாக அத்யதமாகி இருக்கிற போது ஏற்படக்கூடிய அந்த ஆனந்தம் இருக்கேன் அதை வந்து பேச முடியாது சொல்ல முடியாது வாரிக்கொண்டு எனவாய் மடுத்தின்பமாய் பாரில் கண்ட யாவும் பருகினை ஓரில் கண்ட ஊமன் கனவென ஆருக்கும் சொல்லவா இல்லை ஐயனே தாய் மாணவர் சொல்கிறாருமானவர் வந்து வசத்தியாக சொல்லுவார் வந்து தாய் மாணவர் யோகிவர் அப்படின்னு சொல்ல இந்த ஒரு ஊமை இருக்கான் அவன் வந்து அதிர்ஷ்டமாக ஒரு கனவு பார்க்குறான் அதை வந்து எப்படி சொல்லுவாங்க பேசவே முடியாது ஊமை காதும் கேட்காது அப்படி இருக்கும் அவன் வந்து சொப்பனம் பார்க்குறான் அதி அதிர்ஷ்டமான சொப்பனம் அதை எப்படி சொல்லுவான் அப்படி தான் அங்கே இருக்கு மேலே அப்படிப்பட்ட ஏ ஞானஸ்கந்தா வேல்முருகா என்னை இழந்து அகங்கார மமக்காரத்தை விட்டும் அந்த இதை விட்டும் அபிமானத்தை விட்டும் அது அதுவாய் நின்ற அந்த ஆத்மானந்தத்தை எப்படி சொல்லுவேன் அது சொல்லுக்கு அடங்காது அப்படி சொல்கிறார் ஞானஸ்கந்தார்பணமத்துவேல்மருன்னு கருவரா